يا عباد الذين صرفوا الى انفسهم لا تكنوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا ان الله انه هو الغفور الرحيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اتق الله حيث ما كنت وااتبئ السيئه الحسنه تمحوها فواهتدم அவர்கள் மீதும் அவர்களை கூடியவர்கள் ஏனையர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜிம்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹு பள்ளி வாசலில் காசு பணங்கள் சொத்து சுகங்கள் பட்டம் பதவிகள் ஒரு நாள் என்னை விட்டு போய்விடும் அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஒரு வரும் அந்த நேரத்திலே குடும்பத்தார்கள் அடுத்து பிரலாபித்து அல்லோட கல்லோடப்பட்டு கொண்டிருப்பார்கள் டாக்டரும் கைவிட்டு விடுவார் கொஞ்ச நேரத்திலே ரோஹு பிரிக்கப்படும் குளிப்பாட்டுவார்கள் கவனம் செய்வார்கள் கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள் அந்த புதை புதிய சிறிய இடம் நெருக்கமான இடம் இருள் நிறைந்த இடம் குடுபூச்சிகள் நிறைந்த இடம் அங்கே பட்டத்தாலோ பதவியாலோ சொத்துகளாலோ குடும்பத்தார்களாலோ காசி பணத்தாலோ ஒன்றுமே செய்ய முடியாது வெளிச்சத்தை ஏற்படுத்தி விசாலமாக்கி எமக்கு தனிமையிலும் உதவி செய்யக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தப்பு சொல்லக்கூடியதை எச்சம் நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் பண்போடு பழகக்கூடிய குடும்ப உறவுகளை பேணி நடக்கக்கூடிய நன்மைகள் இவைதான் கால் மாற்றிலும் தளமாற்றிலும் பலதிலும் இருந்து எமக்கு உதவி செய்வோம் அது மட்டுமில்லை நாளைய தியானத்தில் மீசான் தராசை தரமாக்கி நன்மை தட்டையை பாரமாக்க வைத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கும் சாதிலான அமல்களும் தான் உதவியாக இருக்கும் இன்பங்களுக்கு ஏமாந்து பட்டம் பதவிகளுக்கு ஏமாந்து சொத்து ஏமாந்து நம் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளாமல் அழித்துக் கொள்ளாமல் முடிவே இல்லாத இன்பகரமான ஆகத்துடைய வாழ்க்கையை மையமாக வைத்து என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் தப்புகத்து செய்கிறேன் மதிப்புக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹு மிகவும் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் எங்களோடு மிகவும் அன்புள்ளவனாக இருக்கிறான் நேசம் உள்ளவனாக இருக்கிறான் ஏற்படுத்த நாளும் ஆயத்தமாக இருக்கிற அல்லாவின் பக்கெருங்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான் நேரம் ஒவ்வொரு நாளும் அதே போன்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹூஸ் மறைத்து வைத்திருக்கிறான் தந்து வைத்திருக்கிறான் ஒவ்வொரு கிழமையும் திங்களும் வியாழன்று நோம்பு பிடித்து அந்த துவாக்கள் கபூர் செய்யப்படுகிறது இம்முடைய அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுகின்ற பொழுது நோம்போடு இருக்கும் பொழுது அல்லாஹிடத்திலே அங்கீகாரம் கிடைக்கிறது அதைத்தான் நபி அவர்கள் எனக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த தினங்களிலே நோம்பு பிடிப்பதை அதே போன்ற ஒரு சந்தர்ப்பம் தான் விசேஷமான ஒரு சந்தர்ப்பம் தான் இதோ என்னை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கியானுடைய மாதம் அன்பு கூறியவர்களே அல்லாவை நேரடியார்களே அந்த ரவலான் மிகவும் பல வகையிலும் சிறப்புகளை உட்கொண்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது உள்ளடக்கிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு பல நல்லமல்களில் கலந்து கொண்ட பெருநாளையும் சிறப்பாக கொண்டாடியோ பேர்கள் இந்த வருடம் மண்ணறையிலே வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர்கள் நோயாளிகளாக ஆஸ்பத்திரியிலே வீடுகளிலே வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது பூமிக்கு மேலும் இருப்போமா அல்லது நாமும் கபுராளிகளாக மூத்திலே போய் சேர்ந்து விடுவோமா அல்லது நோயாளிகளாக ஆஸ்பத்திரிகளிலே ஒதுங்கி விடுவோமா வீடுகளிலே நோயாளிகளாக ஒதுங்கி விடுவோமா அல்லது பல வேலை பல்களால் கமலானை தூக்கிக்கொள்ள இந்த முதுமொழிக்கு ஒப்ப இடிக்கூடிய காலங்களை ரொம்ப பிரயோசனப்படுத்தி எந்த அளவு தரக்கூடிய இந்த பெரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த முழுமையாக இந்த ரமலானை நாம் நல்ல முறையில் கலிக்க வேண்டும் என்றும் அடைந்து கொள்வோம் எனவே அங்கு புதியவர்களே அல்லாவின் நல்லதியார்களே எமக்கு தரப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் பிரயோசனப்படுத்தி எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அன்பையும் அடைந்து கொள்ள முயற்சிப்போமோ அதைக் கொண்டுதான் எனக்கு வெட்டி இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திற்கு எடுக்க வேண்டும் ரமலான் எவ்வளவு பெரிய ரமலான் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் என்று சொல்லியிருந்தால் நாம் சரியாக புரியவில்லை புரிந்து விட்டோம் என்று சொல்லியிருந்தால் முழு காலமும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஆசை வைப்போம் என்ற என்பதை நாம் அறிந்து விடுவோம் என்றால் வருஷமும் ரமலானாக இருக்கக்கூடாத என்று ஆசை வைப்போம் என்ற கருத்தை அறிவு செல்லம் சொல்லிக் காட்டினார்கள் அந்த அளவு சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம்தான் சங்கியான ரமலானுடைய மாதம் அன்பும் கூறியவர்களே ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் வியாபாரிகள் நல்ல ஒரு போகமாக சீசனாக நினைத்து முன்னுமே ஆயத்தமாகி அந்த சீசனை போகத்தை நல்ல முறையிலே லாபமிட்டுக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் கடல் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடலிலே மீன் எப்பொழுதும் நல்ல முறையிலே வளைச்சி காட்டுமோ அதை ஒரு போகமாக சீசனாக எண்ணி எல்லா வேலை வட்டிகளையும் ஒதுக்கிவிட்டு அந்த போகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பதை வழக்கத்திலே பார்க்கின்றோம் அன்பு கூறியவர்களே அதே போன்று ஒவ்வொரு தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் கடல் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் சீசன் போகம் காலம் என்றிருக்கின்றது அந்த காலத்தை முன்னமே அறிந்து வைத்து அதற்காக அர்ப்பணித்து அதிலே நல்ல முறையிலே லாபம் ஓட்டிக் கொள்வதற்காக மனிதர்கள் உலக வளர்க்க முயற்சிப்பதை அவதானிக்கின்றோம் அன்பு புதியவர்களே அல்லாவின் நல்லதார்களே பதினோரு மாத காலமாக உலகத்திலே பல போகங்களை அனுபவித்து சம்பாதித்து நாம் துனியாவுக்காக வேண்டி வீடு கட்டுவதற்கும் சொத்து சுகங்கள் வாங்குவதற்கும் எம்முடைய நாம் முயற்சித்து அதைகளை செய்து கொள்கின்றோமே முடிவே இல்லாத உள்ளத்தால் சிந்திக்க முடியாத இன்பகரமான ஏற்பாடு செய்திருக்கிறான் உலகத்திலே கட்டப்பட்ட கட்டுமானங்கள் சிமிந்தினால மண்ணினால தண்ணீரால இவைகளால் அமைக்கப்பட்ட கட்டுமானங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது மாணிக்கத்தினால வைதூரிய அமைக்கப்பட்ட இன்பகரமான அந்த சொர்க்க வாழ்க்கை முடிவையே இல்லாத வாழ்க்கையில் அந்த சொர்க்க வாழ்க்கையை அடைந்து கொள்ள முடியும் உலகத்திலே தரப்பட்ட இந்த கொஞ்ச காலத்தை நல்ல முறையிலே கழித்துக் கொள்வோம் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இன்பகரமான சொர்க்கத்திற்கு உமக்கு தருவான் என்பதில் சந்தேகமில்லை எனவே அந்த சொர்க்கத்திலே நிச்சயமாக வயது போகந்தில்லை வயது போகமாட்டாதே முழுமை அடையும் மாட்டும் இன்ன லகுமன் தஃசிஹு ஃபலா தமூது அமதா உங்களுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் உங்களுக்கு நோயே வரமாட்டாதே இன்ன லகுமன் தஃசிஹு ஃபலா தட்கம உமதா ஆரோக்கியமே ஆரோக்கியம் நோயை வர மாட்டாது பயோதிபம் முதுமை அடையவே மாட்டாது என்று சொல்லப்படக்கூடிய அல்ல இரமான சுவர்க்குடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லே அப்படியான அந்த இப்பகரமான வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்கு பயன்படுத்தி அதிகமாக புரியால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது ஒரு பருள தொழுகையை நிறைவேற்றினால் ஒரு பரவான கடமையை நிறைவேற்றினால் ஏனைய காலங்களிலே எழுபது பருவகளுடைய கூடி வழங்கப்படுகிறது இந்த மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு சுண்ணற்கான அமலுக்கு ஏனைய காலத்திலே வரலான கூலி வரலாறு அமலை நிறைவேற்றினால் என்ன நன்மை வழங்கப்படுவோ அந்த நன்மை பிரபலானிலே வழங்கப்படுகின்றது அன்புக்குரியவர்களே இப்படி எல்லாம் ஏகம் பட்ட கூலிகள் வழங்கப்படக்கூடிய மாதம் பிரபலானுடைய மாதம் சௌபாவுடைய வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அடியாக வரலாடத்திலே வந்தாடுகின்ற பொழுது அல்லாஹு மஹான் அவர்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் அதிகார்கள் கேட்கக்கூடிய பதிலளிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார் இமாம்களுடைய வரலாறுகளை படித்து எந்த ஒரு வேலையும் அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை எப்படி உலகத்திலே சீசன்களை போகங்களை சரியான முறையிலே கொள்வதற்காக வியாபாரிகளும் தொழிலாளர்களும் அந்த போகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்கூட்டியே ஏற்பாடு செய்து அவர்கள் பயன்படுத்தினார்களோ அதே போன்று நாமும் ஒவ்வொருவரும் திட்டமிட்டு செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக அந்த மேலான உத்தம இமாம்கள் எமக்கு வழிகாட்டியது போன்று அவர்கள் செயல்பட்டது போன்று எந்த ஒரு வேலைகளையும் அந்த ரமலானுடைய காலத்திலே வைத்துக் கொள்ளாமல் முழுக்க ரமலானிலே அதிகமாக குரான் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே நாம் ஓதக்கூடிய குரான் நாரிய தியாமத்திலே எந்த நபியும் எந்த மனக்கும் செய்யாத வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் பெரிய மறக்கத்துகளை ஏற்படுத்தும் என்பதை மூலம் அறிகிறோம் நாட்டிலே வறுமையா கஷ்டமா பஞ்சமா அனைத்தையும் நோயா அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹுடைய கலாம் குரான் எனவே குரான் அடக்கப்பட்ட மாதம் சஹரு ரமலான் அல்லது உந்திர குர்வான் குரான் அடக்கப்பட்ட மாதம் ரமலான் உடைய மாதம் அந்த மாதத்திலே நாம் அதிகமாக வெற்றி பெற முடியும் வீடு கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டோம் அல்லது வியாபாரம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் அல்லது ஆரம்பிக்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் வாகனம் என்று திட்டம் போட்டோம் இப்படி எத்தனை திட்டங்களை எல்லாம் திருத்தி வெட்டி விட்டோம் கண்டிவிட்டோம் தேடி விட்டோம் அடுத்த வருஷங்களில் தொடர்ந்து இந்த பூமிக்கு மேலால் இருப்போமா அல்லது பூமிக்கு கீழாலே கவுரானிகளாக மாறி விடுவோமா யாருக்கும் சொல்ல முடியாது உடம்பிலே தொடர்ந்து இந்த ஆரோக்கியம் இந்த சுவாசியம் இருக்குமா அல்லது நோயாளிகளாக வீடுகளிலே ஒதுங்க வேண்டிய நிலைமைகியாக இருக்கிறோம் இதை நாம் ஆகத்திற்காக எத்தனையோ அமலாங்களை வீணாக கழித்து விட்டோம் கடையிலும் பதாரிலும் மங்கும் மீண்டும் பெற்றிலும் நேரங்களை கலைத்து விட்டோம் அன்புக்குரியவர்களே அந்த முத்தமிழ் இமாம்கள் கூட வழிகாட்டி இருக்கிறார்கள் சரியாக தொடர்ந்து இருக்கிறோமா இமான் ஜமாத்துகளை சரியாக நிறைவேற்றி இருக்கிறோமா எத்தனை ஆயிரம் ஆயிரம் கூலிகளை அல்ல வழங்களை தண்ணியப்படுத்துகின்ற அல்லா என்னை நெருக்குவதற்காக முயற்சிக்கின்றன அப்படி இருந்தும் நாம் உதாசீனம் செய்துவிட்டு ரமலானை கணக்கெடுக்காமல் இருந்துவிட்டு நாம் அந்த ரமலானை துஷ்பிரயோகம் செய்வோம் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயத்தை நாம் எவருக்கு செய்து கொள்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் விளக்க வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே நாம் உலகத்திலே போட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினோம் என்றால் ஏன் இந்த ரமலானை எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு இன்ஷா அல்லா இந்த வரக்கூடிய ரமலானை நாம் திட்டம் போட்டு பிளான் பண்ணி நான் அமல்களிலே அதிகமாக விடுபடுவேன் இந்த வரக்கூடிய ரமலானை ஒருக்காக நாட்டுக்காக சமூகத்திற்காக அன்புக்குரியவர்களே நாட்டிலே இருக்க கோவிட் நைன்டீன் வைரஸ்டைய தாக்கத்தை விட்டு பாதுகாப்பதற்காக இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுவதற்காக நாட்டிலே ஒரு பொருளாதார அடியார்களே நீங்க பாவம் செய்து உங்களுக்கு தேவைகளை எழுதிக்குதா கொமது காரிய பிரச்சனைகள் இருக்குதா நோயாளிகளாக இருக்கிறீர்களா கடன் பிரச்சினை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா நேரம் தான் நேரத்தில் அல்லாவுக்கும் ஆகலத்துக்கும் என்னுடைய கடைசி மௌத்தை நல்ல முடிவாக ஆக்கி தாயால் கபரை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி தாயால் இன்பகரமான சொர்க்கத்தை முடிவில் வாழ்க்கையில் எனக்கு தருவாயாக மாதம் எனவே இப்பொழுதே திட்டம் போட்டும் நாம் செய்யும் விட மாட்டேன் நோன்பை சென்ற காலங்கள் போல இல்லாமல் கண்ணையும் காதையும் வாயையும் பாதுகாத்து புறம் பேசாமல் முடியுமான கழித்து விட்டேன் இந்த உறுப்புகளை பேணி பெரும் பெரும் மேலாடிகள் இமாம்கள் எப்படி அந்த நோன்பை கடத்தினார்கள் அதே கொண்டு நான் நோன்பை கடத்துவேன் அதிகமான குறாங்களை ஓடுவேன் எத்தனை எளியவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும் கலிபோன் கோள்கள் வந்து கொண்டே இருக்கிறது பல நாள் பட்டினியிலே எத்தனை அனாதைகள் அவசியம் இல்லை குடும்பத்தை சார்ந்தவர்களே இருப்பார்கள் இந்த சங்கியானிலே அஜிவது ஆக கொடை கொடுத்த மாதம் தான் சங்கம் தாகு அறைவசம் ரமலாவுடைய காலம் இரட்டிப்பான நன்மைகள் வழங்கப்படக்கூடிய மாதம் எனவே அந்த ரமலானிலே நிறைய நான் சதுக்காக்கல் செய்வேன் எப்படி எத்தனையோ மாளிகை வீடுகள் இருக்கிறது எத்தனையோ பணங்கள் எப்படி சொத்து சுகங்கள் சொத்துகள் இருக்கின்றது தெரியாது திடீர் இருந்து மூத்தானால் யாரோ எங்கே இருந்து வந்தவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் இப்படியாக மிஸ்டீங்களுக்கு ஏழைகளுக்கு அனாதைகளை தேடி தேடி வலது இடது கைக்கு தெரியாமல் வலது கையால நாங்கள் அவர்களுடைய பசி கூடுமையை நீக்குவோம் என்றால் பாதுகாப்பான் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சொல்ல சொல்ல அன்னும்புரியவர்களே செய்யப்படும் போல புறாணும் செய்வதற்கும் எத்தனை ஏழைகள் எளியவர்கள் உடமாக்கல் கட்டப்படக்கூடியவர்கள் எத்தனையோ நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேடி தேடி குடும்பத்திலே உள்ளவர்கள் இருக்கிறார்கள் சதக்காக்கள் அதிகமாக செய்வோம் என்றால் கூடிய கண்ணீரில் எமக்கால் உடைத்து துவா செய்வார்கள் அதைக் கொண்டு அம்மா ஈரோடத்திலும் வெற்றியை நிச்சயமாக தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை வீடுகளிலே வழக்கத்துகளும் கயில்களும் ஏற்படும் இதற்கு இப்பவுமே நாங்கள் திட்டம் போட வேண்டும் வாசனுடைய சட்டமிருக்கிறதா இருக்கிறதா சுகாதார சட்டங்களை புரட்டி குடியுமான அளவு நன்மைகளை பார்க்கிறோம் இப்படியானுடைய மாதம் திறந்து விடப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நாங்கள் எல்லாம் செய்துவிட்டிருக்கிறோம் எத்தனையோ பாவங்கள் தெரியாமலே நடந்திருக்கின்றது அந்த பாவங்கள் எல்லாம் அப்படியே கரைத்து சுட்டடிப்பதற்குரியும் அடியார்களே அத்துமூறி பாவங்கள் செய்து விட்டீர்களா தவறுகள் செய்து விட்டீர்களாத் தான் அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் அல்லா மன்னிக்க மாட்டான் மடங்கு அந்த சந்தர்ப்பத்தை தான் சந்தர்ப்பமாக அல்லா தருகிறான் அன்பு புரியவர்களே நாங்கள் பாவக்கரையோடு சக்கராத்து வந்துவிடக் கூடாது பாவத்தோடு கபருக்கு போகக்கூடாது பாவத்தோடு அல்லாவை சந்திக்க கூடாது எனவே பாவங்களை எல்லாம் கரைத்துவிட்டு அல்லாயிடத்திலும் நீங்க பகுபுலத்துக்காக மன்னிப்புக்காக ஆயத்தமாகுங்கள் முறையுங்கள் என்று அல்லாஹுடைய சொல்லி காட்டுகின்றது அங்கு கூறியவர்களே பத்தூமன் இடத்திலே நீங்கள் அல்லாவை சந்திக்கின்ற நேரத்திலே அல்லா இடத்தில் அதிகமாக சௌரா செய்யுங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அல்லா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் கும்பி அவ்வாறு அல்லாஹூஸ் மகாதா அவனிடத்திலே கேட்பம் என்றால் போகத்துக்கு செய்வான் ஆகப்பெரிய ஒரு அமல் தான் அன்புக்குரியவர்களே ஏராளம் தவறுகளை பாவங்களை பொறுத்து கொண்டிருக்கிறோம் அந்த பாவங்கள் விடுபட வேண்டுமா மண் அறிவள் யார் ஒரு அதிகமாக்கி கொள்வார்களோ மின் அனைத்துக்கங்கள் கத்தங்கள் கவணைகள் இருந்து அல்லாஹே சாக்குவார் நீங்கள் அதிகப்படுத்து கூறியவர்களேதா ஐசுலாய் நீங்க அறியாத புறத்தில் உங்க வியாபாரத்தில் தொழில் குடும்பத்தில் ஏற்படுத்துவார் அறியாத உடம்பு ஆரோக்கியத்தோடு நல்ல முறையிலே கழிப்பதென்று உதவி செய்யலாம் வீணாக கழித்து விட்டேன் இந்த ரமலான அதிகமாக செய்தி அதிகளிலான்கள்ருந்திக் கொள்கிறாயோ அந்த கூட்டத்தில் சொல்லும் போது நிச்சயமாக நாம் வேண்டும். இந்த மாதம் மாதம். பேணி உடன்புற்தான் சகோதரர்கள் அவருடைய உறவுகளை முடித்து கொண்டு வாழ்கின்றார்கள் அன்புகளே அல்லாவின் அமல்களை எடுத்து எறியப்படுவதற்கு காரணமாகிவிடும் எனவே அன்புகளே குடும்ப அளவுகளை பேணிக் கொள்ள வேண்டும் குடும்ப அளவுகள் சாய்தாப்படைய அன்பை ருபாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் நாம் குடும்ப அளவுகளை பேரணி கொள்ள வேண்டும் நாம் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் மக்களோடு ஊர் மக்களோடு அகலாக்கோடு நடந்து கொள்ள வேண்டும் ார்கள்வர்களே இன்னு சொன்ன சொல்லாக மனிதனுடைய நல்ல பண்பாடுகள் அவன் இரவு முழுக்க எனவே குடும்ப அளவுகளை பேடிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அல்லாவின் நிலவியார்களே அகலாக்கோடு பண்போடு மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும் தாங்கள் இனபந்துகளோடு தாயகோடு நல்ல முதலில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாக்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதை கொண்டு தான் பற்றி விமோசனமும் கிடைக்கும் எனவே சகோள் வரக்கூடிய உறவுகளை மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே சொல்லப்பட்ட அமைப்பிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நல்ல முறையே செய்வோம் என்றால் தாஞ்சத்துகளை ஏனிய சுண்ணத்தான் அமல்களை சதக்காக்களை தர்மங்களை நல்ல முறையே செய்வோம் என்றால் சொன்னார்கள் சொல்லங்களாக அறிவருவென்றால் இத்தக்க இல்ல ஐசுமா கொண்ட எங்க இருந்தாலும் அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் நாங்கள் அதிகமான நல்லவர்கள் செய்வோம் என்றால் அவன்களிலே ஈடுபடுவோம் என்றால் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு தவறுதராக ஒரு பாவம் நடந்து விட்டாலும் அந்த பாவத்தை அழித்து விடும் இல்லை என்று சொன்னால் பாவத்தோடு சக்கராத்தை நிலைமை நிலைமை ஏற்பட்டுவிடும் எனவே அன்புக்குரியவர்களே இல்லாமல் ரமலானை நல்ல முறையே திட்டம் போட்டு இப்போ இருந்து நாங்கள் ஆயத்தமாக கொள்வோம் என்றால் அந்த ரமலானை நல்ல முறையை பிரயோசனப்படுத்த நாங்கள் பிளான் பண்ணி கொள்வோம் என்றால் நிச்சயமாக அந்த ரமலான் எனக்கு நல்ல முறையிலே முடியும் ால் சென்றும்புல் அலைவர் மின்பர் பணியில ஏறுகின்ற பொழுது ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் யார் இந்த சங்கியான ரமலான் உடைய மாசம் வந்தும் நல்ல மகளே கழிக்கவில்லையோ அல்லா இடத்திலே கௌபாவை செய்து பாவ மன்னிப்பு கேரி இமோசனம் வெற்றி வெற்றி வெற்றி அவர்கள் அழிந்து விடத்தின் நாசமாகி விடக்கும் என்று மதுவா செய்தார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் சல்லந்தாகும் அறைவசல்லம் முகமது அவர்களும் அந்த திபுரியில் அலை கூடிய பதுவாவுக்கு ஆமீன் சொல்லிவிட்டார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்ல அப்படியான அந்த பதுவாவில் இருந்து எம்மையும் நம்முடைய சந்தைகளையும் அல்ல பாதுகாப்பானாக எனவே நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய ஆரோக்கியத்தை தந்தல்வானாக வரக்கூடிய ரமலானை நல்ல முறையிலே வரவேற்று சந்தோஷமாக வரவேற்று அந்த ரமலானிலே உடம்பு ஆரோக்கியத்தோடு ஒரு அமலையும் விடாமல் அமல் செய்வதற்கும் அதிகமான புலான் ஓதுவதற்கும் பங்கு தொகைகளை இமாஞ்சபாத்தோடு நிறைவேற்றுவதற்கும் தொழுகைகளை சரியான முறையிலே நிறைவேற்றவும் அதிகமாக சதக்காக்கள் ஏழை எளியவர்கள் அனாதைகள் இடவைகளை தேடி தேடி சதக்காக்கள் கொடுத்து அவர்களுடைய பெற்றுக் கொள்வதற்கும் வல்லவன் வல்லாக சுபகானா என் அனைவருக்கும் அணு குடிவானாக எம்முடைய பாவங்களை மன்னிச்சொள்வானாக எம்மை பொருந்திக் கொள்வானாக எம்முடைய கடைசி முடிவை கடிமவுடன் நாக்கி தருவானாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கோவிட் தாக்கத்தை அங்கீகரிப்பாய்